ராமம்கிட்ட பராகிட்ட ஆப் கே என்னது இந்த நூல்களை பரபொனாதனம் பரவாதா நம்ம அந்த சால்ன சம்ஷே கேடா அவ்வாது அந்த இட்டன்லார் வந்து ஆகானிட்ட வந்து நல்லா இருக்குது அதே அதுக்குள்ள இந்த இந்த நம்ம அந்த ராஷ்ட பிராமின் திஷ்டியத்தை நீ அஸ்தரேரத்தை இருந்து கேது மேதனிந்து ஒரு மூடி வீட்ல இருக்குறது ஒரே வந்த சம்பந்தியாக வேத நிர்தேசம் தான் வருது அவர் பிரதான பக்கமும் செல்லாது அதுதான் நீ கொடுத்த உதாரணம் ஜதிஷாரி अतः यदि ज्योतिर्दीप्य सेवेटुराद गंदे ज्योतिषवा ज्योतिष पति वाक्यं ज्योतिषि ज्योतिष स्वर्गलोक मेल अभी ज्लिकीप्य ஜோதிக்கிறது பிரகாசிக்கிறது சர்வதற்கும் மேல அனுசமேட்டு லோக அனுசம்தான் மிக மேற்கு சிறந்ததாக இருக்க முடியாத அப்பேற்பட்ட சிறந்த லோகங்கள்ல அது பிரகாசிச்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த ஜோதி இருக்கு அந்த ஜோதிஷங்கிறது இதோ இந்த ஜோதிஷ தான் அப்படின்னு சொல்றாரு இதுன்னு சொன்னா தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜாகராக இருக்கக்கூடிய அக்னி ஜாகராக அக்னின்னு சொல்றாங்க இந்த ஜாகரா அக்னிய நம்ம வந்து அந்த ஜோதிஷாக உபாசனம் இதம் சொல்றது ஜாகராக் சொல்றது இதம்பாவதை இது பரிகம் தான் அந்த ஜோதிஷத்தை பத்தி விவரம் கொடுத்த அது எல்லா இடத்துலயும் பிரகாஷ் இருக்க அப்பவே அது வந்து நான் மிதமா பிரம்மமும் தீர்மானமாக போகுது ஆனால் அந்த பிரம்மன் திருஷ்டியா இங்க உபாசனம் பண்றது எதன்னு கேட்டா ஜாகராஜி கௌக்ஷய ஜோதிஜி நம்மளுடைய அந்த விதம் அந்த புருஷய ஜோதிஜி புருஷகான சரீரம் நடக்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருக்கு ஜோதிஷ் இருக்கு அதாவது இந்த ஜாகராகினிய அந்த ஜோதிஷ்காக பாவிக்கணும் தியானம் செய்யணும்னு இங்க செய்யும் ஆக்சேய ஜோதிஷி ஜாஷராஜினியை பரமாத்ம திருஷ்டியாக உபாதனம் இந்த வாக்கியம் வந்துருக்கு அப்படி சொல்றதுக்காக இருந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல பரோதிகோ ஜோதிர் தீபியத்தேன்னு சொல்லியிருக்கே தவிர பரமாத்மான்னு சொல்லக்கூடிய லிங்கம் எதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன விஷய வாக்கியங்கள்ல தான் ஒரு ஆகாசம்னு சொன்னார் பிராணம்னு சொன்னார்ன்னா உடனே அதுக்கு பிரம்மலிங்கம் சொல்லியிருக்காரு பிரம்மத்துக்கு உண்டான லட்சணத்தை அந்த ஆகாசத்துக்கும் பிராணத்துக்கும் சொல்லி இருக்கிறதுனால ஆகாசம்ங்கிறது இந்த இடத்துல பிரம்மந்தான் பிராணம்னு இந்த இடத்துல சொன்னது பிரம்மந்தான்னு தீர்மானம் பண்ண முடியும் ஆனா இந்த வாக்கியத்துல இறதப்படஒரியோ ஜியோதரதீஷ்கே விசுவதற்கேதேசோ அனுத்தமேசுத்தமேசுலோ பேசு இந்த இடத்துல பிரம்மலிங்கம் எதுவுமே இல்லை பிரம்மத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் ஏதும் இங்க இல்லை அதனால எனக்கு சந்தேகம் தக்க ஜோதிஷப்தேன ஆதித்யாதிஜோதி அபுஹீயே கிம் வா பரமாத்மா பரோதிவோ ஜோதி ஜோதிஷ்பதம் இருக்கு இந்த ஜோதிஷ் சப்தத்துக்கு தேஜஸ்ன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா தேஜஸ்ன்னு சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பிரகாசம் எடுத்துக்கணும் ஜோதிஷ அல்லது பரமாத்மான்னு எடுத்துக்கணுமா ज्योतिशब्द परमात्मा फल इडत वर्ग वाचईवाय ज्योतिषास्त्रेन्मनी वर्षेन्दे वर्द। वर्ग आत्मवाय ज्योतिषास्ते स्व अस्त्र पुर स्वयं ज्योतिर्भवती ज्योतिर्ब्रहो नद्योतिषा ज्योति आयुर्ब्रो उपाते देश उपासते अभी वर्ग है தேவ ஜோதிஷான் ஜோதிஷி அப்படின்னு ஜோதிஷ்பதன் பரமாத்மாவை குறிப்பின்படியாவது பிரயோகத்தில் இருக்கு ஜோதிஷிங்கிறது லோகத்துல பிரசித்தமா பார்த்தோம்னா தேஜஸ்வன்னு அர்த்தம் கிடைக்கிறது இந்த வாக்கியத்துல ஜோதிஷ் சப்தத்தினால எதை எடுக்கணும் பரமாத்மாவை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு லிங்கம் இங்க கிடைச்சிதுன்னு சொன்னால் சரி ஜோதிஷ் சப்தம் இந்த இடத்துல பரமாத்மாங்கிற அர்த்தத்துக்கு தான் கொடுக்கறதுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னு சொல்லுன்னா அப்போ ஜோதிஷன்னா ஏதோ ஒரு பிரகாசம் சூரிய சூரிய மண்டலம்னு வச்சுக்கலாம் சூரிய ஆரோக்கியம் ஏதோ அருக மேல ஒரு பிரகாசம் இருந்தால் அதை வச்சுக்கலாம் அதனால இப்போ சந்தேகமா இருக்கு அர்த்தாந்தர விஷயத்த தல்லிங்கா பிரம்ம விஷயத்துக்கு முக்கியம் இது தல்லிங்கமே அஸ்தி நாஸ்திட்டு விசாரி இது போன விசாரத்தை காட்டிலும் வித்தியாசமான விசாரமாக இருக்கு இதுக்கு முன்னாடி பண்ணின அதிகரணத்துல விசாரத்துல விஷய வாக்கியத்துல நமக்கு ஒரு கிரமசம் இருந்தது லிங்கம் இருந்தது இது பிரம்மந்தான்னு தீர்மானம் பண்றதுக்கு வேண்டிய அதே விஷயவாக்கியத்துல இருந்தது அதனால அந்த சப்தம் பிரம்ம வாச்சகமாக இல்லாதட்டாலும் இருக்கிறதுனால இந்த வாக்கியத்துல பிரம்மத்தை தான் தீர்மானம் பண்ண முடிஞ்சது ஆனா இந்த பிரகிருத அதிகரண விஷய வாக்கியத்துல பிரம்மலிங்கம் அப்ப இருக்கிறதாக ஒண்ணுமே தெரியல அதுதான் இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அது இருந்தா தான் இது பிரம்ம தீர்மானம் பண்ண முடியும் தல்லிங்கம்னா பிரம்மலிங்கம் பிரம்மலிங்கம் இருக்கா இல்லையா இந்த ஜோதிஷத்தம் இந்த இடத்துல பிரம்மத்தை குடிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு சேது இங்க இருக்கா இல்லையான்னு விசாரம் அஸ்தி நாஸ்தி விசாரிக்கிறது கிம் தாவது பிராப்தம் கூறுபக் வந்துட்ட ஆதித்யம் ஜோதிஷ் சப்தேன பரிவித்தி இந்த ஜோதிஷன்னு சொல்லி சூரியனை எடுத்துக்கலாம் சூரியனையோ இல்லை அதுக்கு மேலே பெரிய ஜோதிஷ்டாக இருந்தால் அதையோ எடுத்துக்கலாம் இத்தக எப்படி தீர்மானம் ஆறுது பிரசித்தே ஜோதிஷ் சப்தத்துக்கு லோகத்துல என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தான் வேதத்தில் எடுத்துக்கலாம் ஜோதிஷ் சப்தம் எந்த அர்த்தத்தில் பிரயுத்தமாருது கேட்டா தமஹா ஜோதிஷி இது இமவும் சப்தவும் பரஸ்பர பிரதித்வந்து விஷயவும் பிரசித்தோகத்துல ரெண்டு சப்தம் இருக்கு இருட்டு வெளித்தம் சமஹா ஜோதிஷ் இப்ப சமஸ்புங்கிறது ஜோதிஷுங்கிறது இது ரெண்டும் விருத்தார்த்தம் உள்ளதாக இருக்கு சமஸ்துக்கு விரோதியாக இருக்கிற கட்டம் ஜோதிஷ்க்கு இல்லையா ஜோதிஷ் பிரகாசம் இருந்தால் இருட்டு இருக்க இந்த ஜோதிஷ் சப்தத்தினார பரமாத்மாவை எழுத்துஞ்சோம்னா பரமாத்மாவுக்கும் இருட்டுக்கும் ஒன்னும் விரோதம் கிடையாது விரோதம் இல்லை பரமாத்மா வாக்கு இருக்கார் அவருக்கு எடுத்துட்டாலும் பரமாத்மாவுக்கும் அஜ்யானத்துக்கும் விரோதம் இல்ல பரமாத்மாவிலேயே அஜ்யானம் இருக்குன்னு சொல்றோம் இருட்டத்தை விட்டுட்டு அஜ்யான அந்த அஜானத்துக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த விரோதமும் இல்லாமதான் இருக்கு அந்த அஜானமே பரமாத்மாவை ஆசிரியச்சுட்டு இருக்கு அதனால தமஸு சொன்னா இருட்டுங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஜோதிஷனுங்கிறது அந்த இருட்டை போக்கக்கூடிய ஒரு பிரகாசம் எடுத்துக்கணும் இப்படிதான் லோகத்துல பிரசித்தமா இருக்கு அதனால இந்த ஜோதிஷ் சப்தத்துக்கு ஒரு பெரிய வைத்த வேண்டியது விருத்தஸ்வபாவோ பிரதிவந்தின விரோதி தமக்கு என்ன பண்றது சக்கரத்தை என்ன இல்ல ஜோதிஷ் என்ன பண்றதுன்னு சொல்ற விரோதமான காரியம் சார்பரா நம்மளுடைய கண் பாடுபருக்கு சற்று சாட்சி விற்பி அந்த விற்த்திய பிரதிபந்தம் பண்ணக்கூடிய பதார்த்தத்தை இந்த இருட்டு இருட்டு சொல்றோம் ராசிரிகளை தெரியக்கூடிய இருட்டுங்கிறது சற்றோரு விற்த்திக்கு நிரோகம் பண்றது அதாவது கண்ணார பார்க்க முடியாமல் அதுக்கு பிரதிபந்தத்தை ஏற்படுத்துறது இது இருட்டு தசியா அனுகிரம் ஆதித்யாதிகம் ஜோதிஷிவருத்திக்கு அனுகிரகம் பிரகாசம் பிரதிபந்தம் பண்றது இன்னொன்னு சக்வரவருத்திக்கு அனுகிரகம் பண்றது அதனால இந்த சமஸ்து ஜோதிஷ இது ரெண்டும் இருட்டு வெளிச்சங்கிற அர்த்தத்துல லோகத்தில் பிரசித்தமாக இருக்கு ததா தீபியதே இது இயமத்து ஸ்ருதி ஆதித்யாதி விஷயத் பிரசித்தாஹி ரூபாதிஹீனம் பிரம்மா தீபியதே இது முக்கியம் ஸ்ருதி அர்சதி இன்னொரு விஷயம் இந்த வாக்கியத்துல ஜோதிஷி தீபியதே படம் இருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதிஷ் அப்படியே பலபழக்கிறதுன்னு சொல்ல பலபல பழங்க அங்கிருந்து பிரகாஷ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பல பழக்கிறது அப்படிங்கிறது நான் என்ன அர்த்தம்னு கேட்டால் இதுக்கு சமஸ்கிருதத்தில் பாஸ்கர ரூபம்னு சொல்றேன் பாஸ்கர ரூபம்னா இன்னொன்னு பிரகாசப்படுத்தக்கூடிய ரூபம் உள்ளது அது இருந்தால் இன்னொரு வசுவும் பிரகாசிக்கும் அப்பேற்பட்ட ரூபத்தையும் உடையது இப்போ பிரம்மம்னு எடுத்துங்கன்னா அது அசப்தம் அஸ்பர்சம் அரூபம் ஆகவே அது எந்த ரூபமும் இல்லாதது ஒரு தேஜத்துக்கு தான் சாஸ்பர ரூபது உண்டு ஹாஸ்பர ரூபம் பிரகாசிக்கக்கூடிய ரூபம்ங்கிறது தானா பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரூபம் சொன்ன வர்ணம்னு எடுத்துக்கலாம் இந்த வர்ணமானது தேஜஸ்தனுடைய குணம் தீப்கதேங்கிறதுக்கு பாஸ்பர ரூபம்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டேன் கிதன் தீப்திங்கிறது அப்போ ஏற்பட்ட ரூபம் இருக்கிறதுனால இந்த ஜோதிஷ் சூரியனாக இருக்கலாம் பிரம்மம்னு சொல்ல முடியாது இன்னொரு காரணம் இப்ப பிரம்ம சொன்னா பிர எல்லா இடத்துலையும் வியாதி சென்று இருக்கணும் சர்வ வியாபகம் இந்த இடத்துக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை ஆனா இந்த வாக்கியத்தில் எப்படி இருக்குன்னா திவ பரகா ஜோதிர் தீக்கிய இந்த ஜலி சென்று இருக்கக்கூடிய எங்க இருக்குன்னு கேட்டா விலோகத்துக்கு அப்பாரப்பட்டதாக இருக்க மேல இருக்க துலோகத்துக்கு இல்லை அப்பினக்கீழே இல்லைன்னு தெரியுது ல்லையா அவ மேலே இருக்கே கிர இல்லைன்னு சொன்னால் அது அங்கே மாத்திரை இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர் விசேஷமாகத்தான் இருந்தாகணும் ஏதோ இந்த ஜோதிஷ பிரம்மம்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரம்மம்னு சொன்னால் தான் இருக்கே இல்லையா எல்லா இடத்துலையும் அது இருக்கணும் அதனால் ஜெய் ஒரு அவதியாக மரியாதான அவதி ஒரு அவதியாக அது ஒரு அவதியாக சொல்ல இருக்கிறபடிதாலே இந்த ஜோதிர் சப்தார்த்தம் பிரம்மமாக இருக்க முடியாது நகி चरादरबीज से ब्रह्मण सर्वात्मक्यौह मदा सकलतरादर प्रभादान कारण एक सर्वात्मक ब्रह्म ब्रह्म सर्वात्मक अचेरपटान ब्रह्म और अवधन निर्देश बनम एक कार्य ज्योतिष परिचिन से ஜவு மரியாதா யுத்தா பிரம்மத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு ஜோதிஷன்னு எடுத்துன்னா ஒரு சூரியன்னு எடுத்துன்னா அதுக்கு ஒரு அவரின் சொல்லலாம் ரிஷப்பேட இல்லை அப்படின்னு சொல்லலாம் பரோதிவோ ஜோதிஷி பிராமணன் விஷயவாக்கிய பரோதிவோ ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு காரிய ஜோதிஷா சர்வற்றமான அசமஞ்சம் கேள்வா ஜோதிஷின்னு பதம் இருக்கு தேஜஸ் பூதம் ஆகாசம் வாழு அக்னி ஜலம் அந்த மூணாவது மகா கூட்டத்துக்கு தேஜஸ் சொன்னதாக வச்சுருப்போம் ஜோதிஷ்டன்னு அப்படி வச்சிருந்தால் அது வந்து துலோகத்துக்கு மேலதான் இருக்கு திருகை இல்லைன்னு சொல்ல முடியுமா தேஜஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு இங்க கீழெல்லாம் வெளிச்சமா இருக்கு எல்லா இடத்துக்குமே வெளிச்சம் இருக்கு எப்படி அங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு நடுவில் ஒருத்தம் கேட்கான் அவன் வந்து ஜோதிலுக்கு விசேஷம்னு வச்சுக்கல ஜோதி சொன்னா தேஜஸ்ன்னு பரிகாரம் இருட்ட போக்கக்கூடியது வெளிச்சம் ஜோதிஷ்டத்துக்கு வெளிச்சம்னு அர்த்தம் வெளிச்சம்ங்கிறது அங்க துலோகத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு நீங்க அப்படி சொல்ல முடியாது கீழும் இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு சூரியன் எடுத்துட்டாலும் சூரியனுடைய பிரகாஷம் கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஒரு ஏக ரேஷி பதில் சொல்றான் அஸ்து அஸ்திருத் கிருதம் தேஜஸ் பிரசமஜன் இந்த தேஜஸ் எல்லா இடத்துலயும் இருக்குற அப்படின்னு சொல்றியா அப்படியானால் அபஞ்சீகிருத்தமான தேஜஸ் இருக்கு இல்லையா இங்க நமக்கு தெரிஞ்ச சகலமும் பஞ்சீகிருத்தமாக இருக்கு இங்க சொல்லக்கூடிய அந்த தேஜஸ் அபஞ்சீகிருத்தமான தேஜஸ்ன்னு சொல்லிடலாமே அபஞ்சீகிருத்தமான தேஜஸ் அந்த துரோகஸ்து மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னு நடுவில் ஒருத்தன் கேட்கறான் அப்படி சொல்றேன் எல்லாத்தையும் கலந்து பஞ்சீகரணம் பண்ணிடுச்சு கொஞ்சம் பாக்கி வச்சு ஒரு பாகத்தை எடுத்து வஞ்சீகரணம் பண்ணிடுதாக சொல்லல ஏன் அபஞ்சீகிருதமான பூதத்தை பாக்கி வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தா தானே அது பாக்கி வச்சுக்கணும் இல்லாட்டா தான் திருப்தி பண்ணின படித்த மகாபூதன் பஞ்சீகரணம் பண்ணி எல்லாத்தையுமே பஞ்சீகிரதமாக ஆக்கினதாக தான் கொஞ்சம் பாகத்தை அபஞ்சீகிரதமாகவே வச்சிருக்காரு பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லணும்னா எடுக்காக அப்படி இருக்கின்றிருக்காருன்னு அதுக்கு ஒரு பிரயோஜனம் சொல்ல வேண்டி இருக்கும் அதுக்கு ஒன்றும் பரமேஸ்வரன் அஸ்ரிவர்த்திருதம் அதாவது பஞ்சீகரணம் பண்ணாமலே அந்த அசுகத்தையும் கொஞ்சம் நச்சுருக்க அது விலோகத்துக்கு மேல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அஸ்ரிவர்த்திருதேஜசா பிரயோஜனாவா பரமேஸ்வரன் அப்படி பாதி வச்சிருந்திருக்க பூர்ணமா பஞ்சீகரணம் பண்ணல கொஞ்சம் வச்சுருந்து சொன்னேன் எதுதான் வச்சிருந்துருக்க அதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்ல வேண்டியிருக்கு அப்பா சொல் உபாசிக்க முடியும் அதுக்காக இருக்காரு சொல்லாமந்தர பிரயுத்த செய்ய ஆதித்யாதே உபாசியத்துவ தரிசனம் இது பர்ந்தம் உபாசன பண்றதுக்காகவே ஒரு பதார்த்தத்தை கிளை வேற ஒரு காரணக்கான திருஷ்டியானத்தை உபாசனைக்கும் உபயோகப்படுத்தி படுத்தும்படியாக வந்து இருக்கே தவிர உபாதனம் பண்றதுக்காகவே ஒரு வஸ்து அப்படின்னு சிருஷ்டி ஆசை அதனால பிரயோஜனாந்தர பிரயுக்து ஆதிக்க உபாசனம் இருக்கு ஆதிக்கம்னா வெறும் உபாசனைக்காக கிருஷ்டி பண்ணிதான் இல்லை தன்னுடைய பிரயோஜனம் ஏகப்பட்ட பிரயோஜனங்கள் இருக்கு பல காரியங்களுக்காக திருஷ்டியான ஒரு பதார்த்தத்தை உபாசனைக்கும் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இருக்கே தவிர உபாசனை செய்யறதுக்காக ஒரு அப்படி தாசா திருவிரம் திருவிரதம் ஏகைதான் கரவணி இதுச்ச அவிசேஷ்ரு அது அத்ரிவர்த்திருதமாக கொஞ்ச பூத்தத்தை வாக்கி வச்சுருக்கா அப்படிங்கிறது ஏதாவது பிரமாணம் இருக்கோ ஒரு இடத்தையும் பிரமாணம் இல்லை ஸ்ருதி பஞ்ச மகாபூதங்களை திருஷ்டி சொன்ன அந்த ஸ்ருதி அஞ்சு மகாபூதங்களையும் திருவர்த்தரணம் பண்ணிட்டார் பஞ்சீகரணம் பண்ணிட்டாருன்னு தெரிவிக்கிறதே தவிர அதுல ஒரு ஏகதேசத்தை பஞ்சீகரணம் பண்ணி ஏக தேசத்தை சுத்தமாக அபத்தீகமாக வச்சுட்டு இருக்காருன்னு எந்த ஸ்ருதியும் தெரிவிக்கலை அ விசேஷ ஸ்ரு அப்படி இருக்குமானால் திருத்தம் திருத்தம் ஏகைகாங்கிறவாணிங்கிற இடத்துல ஏகைக பாகம் அம்சம் அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும் ஒரு அம்சத்தை மாத்திரம் திருவிஸ்கரணம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சங்கல்பித்ததாக ஸ்ருத்து தெரிவிச்சிருக்கணும் அப்படி ஒன்றும் சொல்ல இருக்கு நச்ச அக்ரிவர்கிருத சாப்பிட்டு தேஜதாக் குமரியாதம் சரி போனா வச்சுப்போம் அக்ரிவர்கிருதம் அபஞ்சீகிருதமான பூதம் இருக்கு வச்சுப்போம் வச்சிருந்தாருன்னு அது துலோகத்துக்கு மேல கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பிரமாணம் இல்லையா துலோக பரம் மேல இருந்துருக்கு அப்படின்னு சொல்றது அந்த அப்ரிவர்த்திருதம் பிரத்யேஜத்தை கீழே எடுத்து விட்டாரா மேலதான் இருக்கணுங்கிறது யாராவது பிரமாணம் இல்ல அப்படின்னு கேக்குற என்ன அப்ரிவர்த்திருத